அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கடவுள் வாழ்த்து பகுதியிலே திருவள்ளுவர் கடவுளின் இலக்கணங்களையும் கடவுளை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களையும் உணர்த்தி இருக்கிறார் உலகம் அனைத்தும் கடவுளை முதலாக காரணமாக உடையதே ஆகும் இந்த குரலை பற்றி நாம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவனுடைய இருப்பை பற்றி நாம தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இறைவன் இல்லை என்று சொல்வதை காட்டிலும் இருக்கிறார் என்று சொல்லவே அதிக அறிவு வேண்டும் யானை இல்லை என்ற உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அது அனுபலப்தி பிரமாணத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுவது இல்லாததை பற்றிய அறிவை பற்றி சாஸ்திரங்களில் விசேஷமாக நன்றாக சிந்திக்கப்பட்டிருக்கிறது இருப்பதைத்தான் பார்க்க முடியும் இருப்பதை பற்றித்தான் பேச முடியும் இல்லாததை எப்படி பார்க்க முடியும் பேச முடியும் ஒரு பொருளுடைய நிறத்தை கண்கள் மூலமாக அறிகிறோம் ஒலியை காது கொண்டு அறிகிறோம் மனத்தை மூக்கின் வழியாக அறிகிறோம் இதெல்லாம் பகுத்தறிவு தான் இது பகுத்தறிவு இல்லையா யாரும் சொல்லிட முடியாது சுவையை நாக்கின் மூலம் அறிகிறோம் தொடு உணர்ச்சியை தோலின் மூலம் அறிகிறோம் இருக்கும் பொருளை இவ்வாறு ஐம்பொறிகள் வாயிலாக அறிகிறோம் இல்லாத பொரு எப்படி அறிவது இருக்குங்கிறது எனக்கு தெரியல இருக்குங்கிறது எனக்கு தெரியலேங்கிறது தான் இல்லைங்கிற அறிவுக்கு காரணம் என்று தர்க்க சாஸ்திரங்களிலே ஊகித்து புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடிய சாஸ்திரங்களிலே சொல்லி இருக்கிறார்கள் இல்லைங்கிற அறிவை நான் எப்படி பெறுகிறேன் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி நான் இதுதான் உண்மை எத்தனையோ விஷயங்கள் ஒரு காலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இல்லைன்னே சொல்லியிருக்கலாம் அப்படிலாம் யாரும் அனுபவிச்சது இல்லை இன்னைக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் இருக்கிறதுனால தானே இந்த வாட்ஸ்அப் தகவலே உங்களுக்கு வருகிறது நுண்ணலைகள் ஒரு காலத்தில் அறியப்படவில்லை அப்பொழுது இல்லை என்று சொல்லி இருக்கக்கூடும் ஆனால் இப்பொழுது இருக்கிறது எப்படி இதுவரை இந்த மின்காந்த நுண்ணலைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது பிறகு கண்டுபிடிக்கப்பட்டது அதை போலத்தான் அருளாளர்கள் இறைவனோடு தொடர்பு கொண்டு இறைவனை உணர்ந்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுதும் கூட அந்த மின்காந்த நுண்ணிலைகளை பற்றி கேள்விப்படுகிறோமே தவிர அந்த ஆராய்ச்சியாளர்களுக்குத்தான் தெரியும் அதனுடைய பயனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பயனை அனுபவிப்பதன் மூலம் அதை நாம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறோம் அதே இறைவனை அறிவுபூர்வமாக சார்ந்து வாழ்ந்த பெரியோர்கள் பயனை பெற்றுத்தான் சொல்லி இருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே இல்லை என்கின்ற அறிவு எப்படி வருகிறது என்றால் இருப்பது விளங்காமல் இருப்பதனால்தான் இல்லை என்ற அறிவு ஏற்படுகிறது என்பது மிக நுணுக்கமான ஒரு பகுத்தறிவு இந்த பகுத்தறிவை பெறுவதற்கு இறைவனுடைய அருளும் பெரியோர்களுடைய அறிவாற்றலையும் நாம் பெற வேண்டும் பெரியோர்கள் என்று சிலர் தங்களை அறியாமல் கருதிக்கொள்ளுகிறார்கள் அவர்களையும் சில பேர் பெரியவர்கள் என்று கூறிப்பிடுகிறார்கள்